வணக்கம் நட்டினையின் ஆயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டாவது செய்தி சேவை மே இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வைகாசி மாதம் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது தமிழகம் புதுவையில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது நடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தி இடங்களை வென்றுள்ளது தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் ஆறாவது முறையாக வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகிவிட்டார் திமுக வேட்பாளர் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றுள்ள நிலையில் சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதியின் நினைவிடத்தில் ஸ்டாலின் குடும்பத்துடன் அஞ்சலி செலுத்தினார் தேர்தல் முடிவை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் பீனிக்ஸ் பறவையைப் போல மீண்டும் தூய்மையான அன்போடு தமிழ்நாட்டு மக்களின் மனங்களை முழுமையாக வென்றெடுக்க தொடர்ந்து பாடுபடுவோம் என தேர்தல் முடிவு குறித்து டி தினகரன் தெரிவித்துள்ளார் வாக்கு எண்ணும் மையத்தில் சுமார் பதினோரு மணி வரை தனிமையில் அமர்ந்திருந்த பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்த்துவிட்டு புறப்பட்டுச் சென்றார் அதிமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட கொங்கு மண்டலத்தில் இத்தேர்தலில் ஏற்பட்ட சரிவு அதிமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியையும் மற்ற கட்சியினரிடையே வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் இலக்கியவாதிகள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் என்ற அடிப்படையில் ஐந்து பேர் எம்பிக்களாகியிருக்கின்றனர் மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடி தலைமை பாஜக கூட்டணி மகா வெற்றியை பெற்று இரண்டாம் முறையும் மோடி ஆட்சி கட்டலில் அமர்கிறார் தனிப்பட்ட முறையில் பாஜகவுக்கு இரண்டாயிரத்தி பதினான்கு முடிவுகளைவிட இப்போது அதிக முன்னிலையோடு சென்று கொண்டிருக்கிறது முன்னாள் பிரதமர் தேவகவுடா தும்கூர் தொகுதியில் தோல்வியை தழுவினார் மத்திய பிரதேச முதல் மந்திர கமல்நாத் சட்டசபை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் பதினேழு மாநிலங்களில் காங்கிரசுக்கு மிகப்பெரிய பூஜ்ஜியம் கிடைத்துள்ளது என்று அமித்ஷா தெரிவித்துள்ளாா் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளன என பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார் தென் மாநிலங்களில் கர்நாடகாவில் அமோக வெற்றி பெற்றுள்ளது பாஜக அமேதி தொகுதியில் ராகுல்காந்தியோடு போட்டியிட்டு முன்னிலை பெற்றிருப்பதற்கு ஸ்மிருத் இராணி வெளியிட்ட டுவீட் பெரும் வைரலாகி வருகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் இதே அமைதி தொகுதியில் ராகுல்காந்தியிடம் ஸ்மிருதி இரானி தோல்வியை தழுவியது நேரு மற்றும் இந்திரா காந்திக்கு பிறகு இரண்டு முறை தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கப்போகும் மூன்றாவது பிரதமரை நேரு மற்றும் இந்திரா காந்திக்கு பிறகு இரண்டு முறை தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கப்போகும் மூன்றாவது பிரதமராக மோடி இருப்பார் என கணிக்கப்படுகிறது தனது டுவிட்டர் கணக்கிலிருந்து சவுஹிதார் பட்டத்தை நீக்கியுள்ள மோடி அதற்கு மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகி நிலையில் கர்நாடக முதல்வர் குமாரசாமி இன்று எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு அழைப்பு ார் அயல்நாட்டு செய்திகள் தெற்காசியாவில் அமைதி நிலவ மோடியுடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் உள்ளதாக இம்ரான்கான் ட்விட் செய்துள்ளார் பாஜக தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் மக்களவைத் தேர்தல் வெற்றியை பாகிஸ்தான் ஊடகங்கள் தலைப்புச் செய்திகளாக அறிவித்து வருகின்றன மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக நரேந்திர மோடிக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் பங்களதேச பிரதமர் ஷேக் ஹசீனா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஜகார்த்தா கலவரம் தொடர்பாக ஐ ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கண்டமிட்டு கண்டம்பாயும் ஷஹின் இரண்டு ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது பாகிஸ்தான் இலக்கியத்துக்காக வழங்கப்பட்டுள்ளது உலகின் மிக உயர்ந்த பரிசுகளில் ஒன்றான மான் புக்கர் பரிசு ஓமன் நாட்டு எழுத்தாளர் அல் ஹார்க் ஹி எழுதிய செலஸ்டியல் பார்ட்டிஸ் என்ற நாவலுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வணிகச் செய்திகள் பெரிய வெங்காயத்திற்கான இறக்குமதி வரியை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் பி ஹரிசன் தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவுகள் நிலவரம் தொடர்பாக இந்திய பங்குச்சந்தை வரலாறு காணாத உயர்வு ஏற்பட்டுள்ளது பங்குச்சந்தையில் புதிய உச்சம் சென்செக்ஸ் நாற்பதாயிரம் புள்ளிகளை கடந்தது அமெரிக்காவில் சூப்பர் மார்க்கெட் கடைகளை நடத்தி வரும் பிரபலமான வால்மார்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான பிளிப்கார்ட் இந்தியாவில் சில்லறை விற்பனையில் ஈடுபடும் பொருட்டு மளிகை கடைகளை திறக்க முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டு இந்திய தொழிலதிபர்கள் முதல் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பத்து ஆண்டுக்கான விசாவை பெற்றுள்ளனர் விளையாட்டுச் al ஹாம்ஷயர் அணிக்காக கவுண்டி கிரிக்கெட்டில் அறிமுகமாகியுள்ள ரஹானே முதல் ஆட்டத்திலேயே சதமடித்துள்ளார் பிரெஞ்ச் ஒபன் போட்டியில் பனிரெண்டாவது பட்டத்தை பெறுவாரா நடால் என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் இந்திய அணிக்காக போட்டியை வென்றெடுக்கக்கூடிய வீரர்கள் அணியில் இருப்பதனாலும் மகேந்திரசிங் தோனியின் நிபுணத்துவம் காரணமாகவும் இம்முறை இந்திய அணி உலக கிண்ணத்தை திறனில்லாத தலைவரின் கீழ் அதிக தோல்விகள் என்று காங்கிரஸ் கட்சியின் தோல்வியை கடுமையாக சாடியுள்ளார் சித்தார் பெங்களூர் மத்திய தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட பிரகாஷ்ராஜ் வெறும் முப்பதாயிரம் வாக்குகள் மட்டுமே பெற்று அவருடன் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ரிஸ்வான் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான ஓட்டுகள் பெற்று முன்னிலையில் உள்ளார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்